கொண்ட பெரு மக்களுற்றார் சுற்றத்தவர் பிற கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்திய யாதுமில்ல என்று மேலும் முத்தவமுண்டவிரான் தொண்டலமாயுயல்லால் இல்ல கண்டேர் துணையே கொண்ட பெண்டிரு மக்கள் உற்றார் சுற்றத்தவறு பட்டதல்லால் காதல் matrixumilla <laughs> endheyam kelam <laughs> melam muthavundaviran thondaroamaiyalallal illagandeer thunaye thunayam jarbumaguvaarugal suchathavar viraram anaya vanda aakkam undal attaihal pol suvaippar anayannale elmaram meida eng kaarmuhilai புனைய போகலல்லால் இல்லகண்டே பொருளே அருள்கையுண்டாய் சொல்லில் போற்றி என்று அற்றடுவர் இருள்கொள் துன்பத்தின்மை காணில் என்னே என்பாருமில்ல அருள்கள் செய்ய அசுரர் மங்க வட பிறந்தார்க்கே அருள்கொளா உயல்லால் இல்லகண்டேர் அரணே அரண மாபர் மைக்கப்பட்டார் இரணம் கொண்டாலும் இல்ல கண்டே சதுரே மதுரம் என்று நம்மை தாமே சம்மதத்தின் மதுரபோகம் துற்றவர் வைகி மற்றொன்று துருவ செய்ய அசுரர் மங்க வட மதுரை எதிர்கொளாளா உயல்லால் இல்லகண்டீர் இன்பமே இல்லகண்டேர் இன்பம் அந்த உள்ளது நினையாதே தொல்லையார்களேவர் தோன்றி கழிந்துழிந்தால் வடமதுரை பிறந்தவன் வண்புகழே சொல்லி உய்ய போகலல்லால் மற்றொன்னெல்ல சுருக்கே மற்றொன் நல்ல சுருங்க சொன்னான் கண்டேர்கள்ந்தோத்தமன் வெற்றத்தாயன் வட மதுரை பிறந்தான் குத்தமிழ் சேர் கத்துவைகள் வாழ்தல் கண்டேர் குணமே வாழ்தல் கண்டேர் குணமிதந்தோ மாயவன் அடி பரவி பாழ்த்து பொன்மிலாதவர்க்கே வட மதுரை பிறந்தவன் வன்புகளை யாதுமில்ல மிக்கதே யாதுமில்ல மிக்கதனில் என்னென்றது கருதி காத செய்வான் கோதை செய்து கடமுறை வாழ்க்கைகளின் கொடை கொள்மாட வட மதுரை பிறந்த தாது சேர்தோல் கண்ணனல்லால் இல்ல கண்டீர் சரணே கண்ணன் அல்லால் இல்ல கண்டீர் சரண அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீ குதற்கே வட மதுரை பிறந்தான் உடமையுண்டே அவனடி சேர்த்து என்ன வேண்டாம் அவன் அண்ணி மத்தியில்லையே அது மில்ல மற்றவனில் என் அது வேதுனிந்து தாது சேர்தோள் கண்ணனை குருகூற் சொன்ன இதில் தமிழ்கள் இவையாயிரத்து பத்தும் நம்மளுடைய பண்டே அருமில்ல மற்றவனில் என் அது வே துணிந்து திரு சேர்ந்தோள் கண்ணனை குருகோச்சடோபன் சொன்ன இதில் தமிழ்கள் இவ ஆயுர தொழில் பத்தும் போதவல்லபிராக்கள் நம்மளுடையார்கள் பண்டே பண்ட நாளே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சேர்த்து பல்வடிகால் குடி குடி வழி வந்தா செய்யும் திறந்து உந்தாமரை கண்களால் நன்முனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே பண்ட நாளே நின் திருவருளும் பங்கத்தாள் கொண்டு நின் கோயில் சேர்த்து பல்வடிகால் குடி குடி வழி வந்தா செய்யும் கண்களால் தன் மனசூண்டா திருப்பளிங்குடி கிடந்தானே கிடந்தாக்கம் செய்து நின் தீர்த்த வடிமை குற்றவல் செய்து வழி வருக அடியர் சோலை திருங்குடி கிடந்தானே கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனால கிழத்தி புன் திருவுடம் வசைய தொடர்ந்து குத்தேவல் செய்து தொல் அடிமை வழிவரும் தொண்டோர் கரு இடங்கள் தாமரை கண் விழுத்து நீ எழுந்தும் தாமர மங்கையும் இடங்கொள் உலகம் தொடங்குடி கிடந்துடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்த தொழில் தெளிந்தவின் சிந்தையகம் கழியாதே என்ன யாழ்வாயனக் கருளி உலகம் வியாப்பா நாங்கள் கூத்தாடி நின்ழிங்கு முகிலின் பவழம் போல் கனிவாய் சிவப்பணி காணவாராயே பவளம் போல் கனிவாய் சிவப்பணி காண வந்து நின் பண்ணில முத்தம் தவழ் கதிர் முருகல் செய்து நின் திருக்கண்டாமரை தயங்க நின் அருளால் நண்பன்கே சங்குர பொருணள் தன் திரு புழிங்குடி கிடந்தாய் கவலமாக அழைத்து நிழர்கட தளத்து காசினோ காசின பறவையோர்ந்து பொன்மலையின் மேமிசை கார் முகில் போல் மாசின மாலி மாலிமான் அங்கவர் படக்கணன் முன்னின் காசின வேந்தே கதிர் முடியா களி வயல் நிறை புலெங்குடியாய் காசினி சங்குவாள் எம்மிடர்கடிவானே எம்மிடர்கடிந்திவானே இமய வர்கக்கு மாங்கனையாய் செம்மடல் மலரும் தாமரை படன தன் திருப்புலிங் கிடந்த அடியர் கவ்வை நாம் கழிவு அழங்கூற எம் மட உலகர் காடனே ஒரு நாள் இருந்திட எங்கள் கண்முகப்பே எங்கள் கண்முகப்பேயுலகல்லாம் இன அடி தொழுதழு திரஞ்சு தங்களன் பாரத் தமது சொல் பலத்தால் தலை தலை சிறந்து பூசிப்பங்கள் சேர்வாட தொழாய் தேவா இங்கன் மாயாலத்தலிலும் ஒரு நாள் இருந்திடாய் வேற்றிடம் கொண்டு கொண்டு விசன்கொள் மாஞ்சாலத்து இதனும் இறந்திடாய் அடியோம் போற்றியோவாரே கண்ணின குளிர புதுமல ராகத்தை செழும்பனை ஊத்தமாய் அசுரர் குளம் முதல் அறிந்த குடிவினை படைகள் வல்லாய் குடிவினை படைகள் வல்லயாய் அமர கிடர்கட அசுரர்கட்கிடர் செய் கடிவின நஞ்சுடைய கலியல் திருப்புளிங்குடியாய் மகள் மற்ற நிற மகள் பிடிக்கும் கூபுதல் வருதல் செய்ய கூதல் வருதல் செய்திட குறைகடல் கடைந்த வந்தை மேபினன் கவர்ந்த வியன் புனல் பொருணல் படுதி நாடன் சடகோபாவியல் பாடலாக இவயு ஓர் பத்தம் வல்லார்கள் ஓ புதல் உலகம் நலந்தான் அடியினை உள்ள தோர்வாறு ஓ புதல் குறைகடல் கடைந்த வந்தை மேபி நன்கியன் புனல் புருணல் படுதி நாடன் சடகோபாவியல் பாடலாகிற இவயும் ஓபுதல் என்ன உலகம் நலந்தான் அdirname ullatorvare o rairamai ulaga adalekam perairam kondador pedudayan naraina kaalanan meliyanan narayanann nangal viranavane o rairamai ulaga adalekam perairam kondador pedudayan naraina kaalanan meliyanan நாராயணன்வனே அவனே அகல் ஞாலம் படைத்திழந்தான் அவனே அகுதுண்டு பிழ்தான் அளந்தான் அவனே அவனும் அவனும் அவனும் அவனே மற்றெல்லாம் அறிந்தனமே அறிந்தனவே அரும்பொருள் நோல்கள் அறிந்தன கொள்க அருங்கொருளாத น้อยಗಳര്‍ക്കും ಮರುಂದೆ ಮರುಂದೆನങ്ങള്‍ ಹೋಗಮಘិច្ಚನ್ನೆ ಪರಂದೆವರುಕುड़ाങ്ങള്‍ পিতற்றும் 비ರ ಪರಂದೇ ವನಮ್ಮാന്‍ ಕಣ್ಣನ್ ವೆನ್ನುಲகம் ತರಂದೇ ವನೈ ಸೋರೆಲ್ ಕಂಡಾಯಿ ಮನಮೇ ಮನಮೇ ಯನ್ನೈ ಬಲ್ವಿನಯೇ ನಿರಂದೆ ಕಣಮೇ ಸೊಲ್ಲिलेನ್ ಇದು ಸೋರೆಲ್ ಕಂಡಾ ಮನಮೇ ವಿಯೂನ್ ತಂದುಡಾಯಲങ്ങള്‍ இனமேதுமே அடைவது அணியார் மலர் மங்கை தோல் மிடைவதும் வெம்போர்களே அடைவதும் அவர்கே ஒருங்காக நரசிங்கமதாகி போராகம் வள்ளுகிறாள் பிளந்த அனுரைந்தே என் மனமேகம நரசிங்கராகி ஓராகம் வள்ளுகிறால் பிளந்தானுராக வேண்டும் இராப்பகலின் நீப்பாக இருவினையும் கெடுத்து ஒன்றியாக்க முகாமை உய கொள்வான் நவேங்கடம் நீள சென்ற தேவர்கள் கை தொழுவார்களே பொழுதுமாமலர் நீர் சுடர் ரூபம் கொண்டு எழுதும் இது மிக அாதலில் எழுதொழ்புகள் பாம்பனை பள்ளியாயை தழுமறேன் உனதாள்களே தாள தாமரையான் உணதுந்தியான் வாழ்கொள் நீள் மழிபாளி உன்னாகத்தான் தொழுவாரும் அமரர்கள் நாலுமென் புகழ் போ உணசீலமே சீலமெல்லான் அடிவேல் அணிகோளன குருகோர் சடகோபன் மாலையா இரத்துள் இவத்தெனின் பாலர் வைகுந்தமேறுதல் பண்மையே சீலமெல்ல இலான் அடிவேல் அணிகோளன சடகோபன் மாலையா இரத் தொள் பாலர் ருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள்ருமாரில் சேர் திருமாலே யார் சுடரா சுரிசங்கமே உன்னை காண கருது வெண்கண்ணே ஐயார் கருங்கண்ணி மேல் செய்யாள் திருமார்பினில் சேர் திருமாலே யார் உன்னை காண கருது மென் கண்ணே என்னே உன்னை காண கருதி என் நெஞ்சம் என்னே கொண்ட சிந்தையதாய் நின்று எம்பு முனிவர் கேண்டும் கான் வரியாயை நன்னா தொழிலேன் என்ன நான் அழைப்பனே குழைக்கின்ற வடி நாயேன் நாய் குழைவாளால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும் மழை கண்ணு கொண்டவெடுத்து ஆன காத்தாய் பிழை கண்ணு பேருவனே பெருவதுவண் உனக்காழ் பட்டு நின் கண் பெறுவது பேரயன் நஞ்சல் செய்யும் வானவரம் அறிவதறியா அரியாயவம் மானே அரியாயவம் மானை அமர் அறிவிரானை பெரியானை பிரமனை முன்பரைத்தானனை பள்ளி கொள்கின்ற கடல்கான கருதும் கருத்தே கருத்தேயுன்னை காண கருதி என் நஞ்ச திருத்தாக இருத்தினேன் தேவர் கட்கெல்லாம் விளங்கும் சுடச்சோதி உயரத் தொருத்தா உன்னை எல்லம் என்னுள்ள முகந்தேகம் தேயுன்னை உள்ளுமென் உள்ளத்தி அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடம் கொண்ட அமலா இருந்தான் அவன் இருகூறாய் நரசிங்கிய ஆறு சமயங்கட்கெல்லாம் பொருளாகி நின்றான் அவன் எல்லா பொருட்கள் கருவாகிய தேவரு கட்கெல்லாம் கருவாகிய அண்ணனை கண்டுகொண்டே கண்டுகொண்டு என் கண்ணின்ர கழித்து பண்டை வினயின பற்றோடருத்து அண்டற்க சொல் மாலைகள் சொன்ன அடியே அடியா என்று எனக்காரருள் செய்யும் நெடியானை நிறைப்புகழ் அஞ்சிறை புள்ளின் கொடியானை உலகம் அழந்தவடி யானை அடைந்தடியேன் இந்த ஆறாமத அடர்த்தவன் தன்னை ஷேரார் வயல் தென் குருகோற்டகோபன் ஒரே சொன்ன ஓர் ஆயிரத்து ஏழே தரும் வானவர்தமிழ் ஆறாமர யானை அடர்த்தவன் தன்னை ஷேரார் வயல் தென் குருகோச்சடகோபன் ஒரே சொன்ன ஓர் ஆயிரத்து பத்தும் ஏழே தரும் வானவர்து என்யர்ச்சேவலும் நேரும் கோவிக் கொண்டு இங்கத்தனை என் உயிர் ரோபமிழற்றேன்மேன் குயில் பேடகான் நீர் வர கோவிலே என்பன வேண்டும் என்னுயர் சேவலும் நேரும் கோவிக் கொண்டு இங்கத்தனை என் உயிர் ரோப குயில் பேடகால் வர கோவிலே என்னுயிர் கோவை கொடுப்பார்க்கும் இத்தன வேண்டுமோ இத்தன வேண்டுமரன் தந்தோ அண்ணில் பேடைகாள் எத்தனை நீரும் நுஞ்சேவலும் கரஞ்சேங்குதே இத்தகன் கோவிந்தன் மெய்ய நல்ல நிறுவர்க்கும் அத்தனையாவிலே என்னுயிர் அவன் கையதே அவன் கையதே எனதாருயிர் அன்னில் அண்ணில் பே சொல்லிர் குறைந்தாடுதிர் புடைமே கோக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் வழிபடான் மேற்கிளை கொள்ளண்மின் நீரும் சேவலும் கோடிகாக்கம் மணமும் கருமமும் நமகாங்களே அந்த நின்றுழலுமே அந்த நின்றுழல்கின்ற யானுடை பூவைகள் நுந்திர தேருமிட இல்லை குடரேன் காட்டி இவ்வேளுகம் கொண்ட நந்திருமார்பன் நம்ம நன்கெண்ணினான் நன்கெண்ணினான் வளர்த்த சிறுகிழிப் பெய்தலே என் குரல் நீ விழற்றேல் நின் நின் வாயன் நீங்கினான் கூட்டு நீங்கிய கோத்தாமரை கண் செவ்வாய் பாட்டமிலன் கருமாணிக்கம் கண்ணன் மாயம் போட்டியவில் என் உயிர் கதுகாலன் நீர் குயில் பய்தல்கால் கண்ணாமே குளறி கொன்னு பழம் சோற்றொடு பாலடிசிலும் தந்து சொல் பயிற்று நல்வளமூட்டி நீர் பண்புடை பண்புடை வண்டொடு தும்பிகாள் பண்பிழற்றேன் மின் புண்புடை வேல் கொடு குத்தாலின் குரல் கண்ணன் நம்மாவையுண்டோடுோம் படனன்னடாங்கழ்கால் பயின் பையவே புயக்கத்தது தட நல்ல இன்பம் தல பெய்து இன்பம் தலைப்பை எங்கும் தழைத்த பல்லூழிக்கு தன் புகழத்த தனக்கருள் செய்தன் குருகோர் சடகோபன் சொல்லிவை ஒன்பதோடன் நிற்கும் உருகுமே இன்பம் தலைப்பை செங்கும் தழைத்த பல்லூழிக்கு தன் புகழத்த தனக்கருள் செய்தன் சடகோபன் சொல்லி ஒன்புடன் பரமணி பெருகுமால் வேட்கையும் எஞ்சை தொண்ட நே எல்லாம் காவிகமள் திருக்காட்கரை மருவியமாயந்தன் மாயம் நினதொரே குருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமண் நீருகுமாள் வேட்கையும் தொண்டியமாயந்த மாம் சொல்லும் தரும் நெஞ்சிடிந்து நினகில நான் உனக்கு ஆட்சியும் நேர்மையே நேர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஏர்ம செய்த செய்து என் உயிரா என் உயிருண்டாலை தென்காட்கர என் கல்வம் அருகிலே அருகிலே தன்னுள் அனைத்துலகும் நிற்க நெறிமையால் தானும் அவத்துள் நிற்கும் பிராள் சோலை தென்காட்கர என் அப்பன் சிறியவெண்ணாறுண்ட திருவருளே திருவருள் செய்வன் போல என்னு புகுந்து உருவமறு ஏறும் உடனே உண்டா வளர் சோலை என் கண்ணன் கல்வங்களே என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாயினைக்கும் அங்கண்ணுண்ட என் அருக்கோதிது உன் கண்மையை புலம்பெயிரா பகல் என் கண்ணன் என்று அவன் காட்கரை ஏற்றுமே அதனுள் கண்ணண்டே கோள்ான் அன்றி வந்து என் உயிர் தான் உண்டான் நாடு நாள் வந்து என்னை முற்றவும் தான் உண்டான் என்ப்ப ஆள்ட்டது என்பட்டது ஆறுபட்டது எனதுயிர் பட்டது பேரிதழ் தாமரை கண் கனிவாயதோ ஆரளி மேற்கரை கோயில்கள் சீரழில் நாள் தடந்தோள் தெய்வாரி கொண்டு உன்ன விழுங்குவன்கானில் என்ன ஆர்முத்த என்ன முன்னம் பாரித்து என்னை கடியனாய் கஞ்சனை கொன்ற விராந்த் கொடிமருள் தென் குருகோர் சடகோபஞ்சல் இப்பத்தினால் சண்மம் முடிவெய்து நாசம் கண்டே தெலுங்கானலே கடியனாய்க் கஞ்சனை கொன்ற விராந்தன்னை கொடிமருள் தென் குருகோர் முடிவைசங்க எங்கானங்கானஹங்கழிவாய் இரடெங்கின மரம் செங்கால மறனாராய் திருமொழி களத்துறை முடி எங்குட கூல்களந்தளமே மரோடே எங்கா நலகங் கழிவாய் இறை சேர்ந்தெங்கி நிதமரம் செங்காலமடனாராய் திருமொழி களத்துறையுங்கடாய் முடி எங்குட கூழந்தளமேல் கெழுமீராணுமரோடே நுமரோடும் பிரியாதே நீரும் சேவலுமாய் அமர்காதல் குறுகினங்காள் அணிமொழிக் களத்துறையண்டு தமரோடம் குறைவார்க்கு தக்கிலமே கேளீரே தக்கிலமே கேளீர்கள் தடங்குணல் வாயிற நேரம் கொக்கினங்காள் குறுகினங்காள் குளிர்மோழிக் களத்துறைய கங்கைகால் செங்கழிவாய் அக்கமலத்தில போல திருமேனி அடிகளுக்கு திருமேனி அடிகளுக்கு திரு விநயன் விடுதூசாய் திருமொழிக்கலம் என்னும் செடு நுகர்வாயி முகில்காய்மேனி அவர் கருளே என்ன கால் மைதான் திருமேனி ஒளியாச்சி தீவிழைத்து மென் நிலகும் ஒழுமுகில்காள் திருமொழிக் களத்துறையும் ஒன்று சுடர்க்கே செம்ப திருநாடா தீவின ஏன் மனத்துறையும் துளிவார்கள் துழார்க்கு என் தூதுரைத்தல் போதிரைத்து மது வைத்தார் மாற்றம் தூதுரை தல் செதிரே சுடர்வளையும் களையுமே சுடர்வளையும் கலையும் கொண்டு அறிவினையன் தோல் துறந்த படர்புகழான் திருமோடிக் களத்துறையும் பங்கரவளவாயனைக் கண்டு ஒரு நாளோ தூய் மாற்றம் படர் மொழில் வாய் குறுகினங்கால் என கொன்று பணியீரே எனக் கொன்று பணியீர்கள் இருங்கொழில் வாயிற்ந்து மனக்கென்பம் படமேபண்டினங்கால் தும்பிகொள்ளின் மதில் புடசூள் திருமொழி களத்துறையும் பூந்துழாய் முடியார்க்கு பூந்துழாயி முடியார்க்கு பொன்னாடி கையாருக்கு எந்த நீரிழங்குகே திருமூடிக் களத்தார்க்கு ஏந்து என்ன மலர் கண்ணீர் ததும்பா தாம் தம்மை கொண்ட கழ்தள் தகவென்ற நுரையீரல் தகவன்ற நுரையீர்கள் கடங்குணல் வாயிற்ந்து மிக பின்பம் படமேவும் மென்னடைய அன்னங்காயி மெலிவைது மேகலையுமே அழிந்து என் அகமேனி ஒடியாயே திருமொழி களத்தார்க்கே ஒழிவின்றி திருமொழி களத்துரையும் ஒன் சுடரை ஒழிவில்லாவணி மடலை கிளிமொழியால் அளத்திய சொல் ஒழிவில்ல அழிவில்லா ஆயிரத்தி பாத்தும் நோயறுக்குமே ஒழிவின் திருமொழி களத்துறையும் ஒன் கிளிமொழியால் அளத்திய அழிவில்லாவன் குருகோல் சடகோவன் வாய்ந்துரைத்த அழிவில்லா ஆயிரத்தி பாத்தும் நோயறுக்குமே அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் சிந்தையினார் தன் மலர் சோலைகள் ஜோல் திருநாவாய் குறுக்கம் வகையுண்டுகளோ கொடியேற் அறுக்கம் வினையாயின ஆகத்தவனை தொண்டிய சிந்தையினார் கே தன் மலர் சோலைகள் ஜோழ் திருநாவாய் கோகணகத்த Волガルவன் படிவல் டரங்கன் மடப்பின்னே மனாளான் நெறியாடுரை சோழகள் தூள் திருണാவாய் அடியேன் நுகப்பெருநாள் யவகோள யவகோள நுகப்பெருநாள் என்றும் இப்பாத கபயில் மனம்[ கண்ணீர்கள் கலுளல் நமயில் சரணரடன்செ திருണാவாய் அவையில் புகழாவதோர் நாளறியே நாளேளறியன் என கொள்ளன நாடும் மேளா வடிமை பணி செய்ய புகுந்தோழகள் சோழ் திருநாவாய் வாழை தளங்கள் மடப்பெண்ண மணாளா அனாளன் மலர் மங்கக்கம் மண்மடந்தக்கம் கண்ணாள நுலகத்துயர் தேவர் கட்கல்ல விரும்பியுரையும் திருநாவாய் கண்ணார களை கின்றது எங்க நுகல் கண்டே கண்டே களை கின்றது எங்க நுகழ் கண்கள் தொண்டே உனக்காயொழிந்தேன் துரிசின் கண்டார் மலர் சோழர்கள் சோழ் திருநாவாய் கொண்டே உறகின்ற எங்கோ மலர் கோவே கோவாகிய மாபலியை நிலம் கொண்டாய் தேவாசுரம் செத்தவனே திருமாலே என்ன என்ம்பி ஆவா அடியான் இவன் என் அருளாயே அருளா தொழிவாய் அருள் செய்து அடியனை பொருளாக்கி உன் பொன்னடி கீழ் புகவைப்பார் என்னே உன்னை என்ன ஜத்திருத்தும் திருநாவாயன் தேவர் முனிவர்க்கன்றும் காண்டற்கரியன் மூவர் முதல்வன் ஒரு மூபுலகாளி பெரும் திருநாவாய் யாவர் அணுகப் பெறுவார் இனி அந்த அந்த அணுகப் பெருநாள் என்றும் எப்போதும் வந்தார் திருமாலன்றழப்பன்ார்மல சோழகோ திருநாவாய் வந்து உறகின்ற எம் மாமணி வண்ண வண்ணம் மணிமாட நன்னாவாயுள்ளானை தின்னம் மதுள் தென் குருகோச்சடோபன்னார் தமிழ் ஆயிரத்தி பத்தொன்பதார் மன்னாண்டு மனம் கமிழ் வர்மல்லிகே வண்ணம் மணிமாட நன்னாபாயுள்ளை தின்னம் மருள் தென்குரு கோச்சட மன்னாண்டு மனம் கமழ்வர் மல்லிகை மல்லிகை கமல் தண்டி மாலோ வன் குறிஞ்சி இசை தவறு மாலையும் மயக்குமாலோ சக்கர் நன்மேகங்கள் சிறைக்குமார் அந்தாமரை கண்ணான் ஆயர்களே அறியல முலகளும் தோளும் கொண்டு புகலிடம் அருகம் தமிழமாலோ அல்லிகை கமழ்தண்ணுமாலோ வன் குறிஞ்சி இசை தவறுமாலோ செல்கரிமாலையும் மயக்குமாலோ சக்கரநன்மேகங்கள் சிரகுமார் அல்லையந்தாமரை கண்ணனம்மான் ஆயர்களல் அரியரம்மாயான் புல்லியமுலகள்தோளုံ கொண்டு முகளடமரையளன் தமயம் ஆலோ முகளடமர்ஹிலம் தமயம் ஆலோ புலம்பුරුமணி கண்டலாம் பலாலோ பகலொடு மாலை பஞ்சாந்தமாலோ பஞ்சமு முல்லை தன் வாடையாலோ துண்டுமென்ற கூட்டம் வாரான் இன இருந்தென்றுமாரன் இனி இருந்தென்னு காமாரன் இனமுலை நமுக நுண்ணுடனுடங்க துணி இருங்கல விதை தாகம் தோழ்ந்து துறந்தம்மை இட்டகல் கண்ணன் கணிளன் சிங்கம் மாயன் வாராள் தாமரை கண்ணும் செவ்வாயும் நீளப்பணியரும் குழல்களும் நான்குதோ பாவியேன் மனத்தே நின்றேருமாலோ பாவியன் மனத்தே நின்றுமாலோ பாடரன் பாட வெவ்வாடையாலோ மேபுதன் மரிய வெம் மரியுமாலோ மென்மலற் பள்ளி எம்பள்ளியாலோ பூவியம்புடை தெய்வம் எம் வெண்மயம்பூவிதாலோ ஆவியன் பரமல்ல வகைகளாலோ யாமுடன் நெஞ்சமும் துணையன்றாலோ யாமுடன் நெஞ்சமும் துணையன்றாலோ ஆ யாமுடையாயந்தன் மனம் கல்லாலோ அவனுடைய தேங்குடலிருமாலோ உடை துணையண்ணம் தோழி மாற எம்மில் முன்னாய் வராலோ யாமுடைய அருள் காமாரன் அவனுடைய அருள் பெறும்போதறிதான் அவனுடைய அருள் பெறும்போதறிதால் அவ்வருள் அவன் அருள் பெருமளவாபின் இல்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணி வந்திருமந்தை சேர்த்திருவாகும் எவமிழிப்புடன் செய்கேனோ ஆறு கண் சொல்லுகே நமீர்கள் ஆருக்கண் சொல்லுக நமீர்கள் ஆறுயிரளவன் கூறுவதன் வாடை காரோக்கு மேனினம் கண்ணம் கல்வம் கவர்ந்தவத்தனி நஞ்சம் அவன் கனகுதேத்தாள் நரம்பு பஞ்சமன் தன் பசும் சார் தனிந்து வாட தன் மல் நிகழப்பூ புது முகந்து கொண்டெறியுமாலோ புது மண முகந்து கொண்டெறியுமாலோ பொங்கிழ வாட புஞ்சக்கராலோ அது கண்ணன் கழிவம் கண்ணனில் கொடித நிலமணும் ஊதுமத்தேங்குழற்கே உயேன் நான் ஊதுமத்தேங்குழற்கே உயேன் நான் அது மொழி திடையிடத்தன் செய்கோல தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி து முடிஷகள் கொண்டொன்று நோக்கி பேதரம்கம் செய்து நந்தனந்து பேதரੰਜரவர பாடும் பாட்டை யாதவன் நரேலம்மவம்மா மாலயம் வந்தது மாயன்வாரான் மாலயம் வந்தது மாயன்வாரான் மாமணிபுலம்பவल्ले றணைந்த கோலநன்னாகுகுளுகுள மாலோ கொடியன குழல்களும் குடருமாலோ அலம்பி மாலோபில் அவன விட்டகன் உயிர அற்றலா அணி இழைய அச்சி அருமாலை பூசல் அவனை விட்டகல் பதற்கே இறங்கி அணி குரு கோச்சரோபன் மாறு அவனையுண்டு மேல் உரைத்தார் ஆயிரம் கொண்டு அவனையுளத்து அச்சொன்னி தொழுதே அவனை அவிட்டவன்லா அணி இழைய அச்சி அருமாலை பூசல் அவன் அவிட்டகல் வதற்கே இறங்கி அணி குருகோர் சடகோபன் மாறு அவனையுண்டு விழுந்தவன் மேல் உரைத்த ஆயிரத்துள்ளி பபத்தும் கொண்டு Ava na uđđđa tjenil nhoi me nthoņđđir Accho nna māla nannni ttođu dhe Māla nannni ttođu sađu mino vina khad Kālai mālai kamala malar utti ni Vela moodim madil zhođ Tirekkanna purattu Hali nme lala <laughs> mandan Ađi yinakale Māla nannni ttođu sađu mino vina khad Kālai mālai கமல மலரிட்டு நீலமோதம் மதில் சோழ் திருக்கண்ணபுரத்து ஆளில் மேலால் அமந்தான் அடியகளே கள்ள விழும் மலரிட்டு நீரிரஞ்சுமின் நள்ளி சேரும் வயல் சோழ் கிடங்கின் புட வெள்ளி மதில் சோழ் திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுதொண்டரே தொண்டர் நுந்தம் துயர் போக நீரேகமாய் மலரிட்டு நீரிரஞ்சு மேண்டுபாடம்பு திரு கண்ணபுர தண்டவாணன் அமரமான மடப்பின்னதன் கேள்வனை தேனை பாடாமலரிட்டு நீரிரஞ்சுமே சோழ் திருக்கண்ணபுரம் தானயந்த பெருமான் சரணமாகுமே சரணமாக தனசால் அடைந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரதேச திருக்கண்ணபுரத்தரணியாளன் தனதன்பர் கண்பாகுமே அன்பநாகம் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் செம்பநாகத்தே அவுணனு உடல் கேண்டவன் திருக்கண்ணபுரத் அன்பன் நாளும் தன மெய்யற்மையான விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்கெல்லாம் திருக்கண்ணபுர தையன் ஆக தனிப்பார்யனாகும் தனராலஞ்சார்கெல்லாம் பிணியும் சாரா பிறபிகளுபேந்த பதில் சோழ் திரு கண்ணபுரம் பணிமேன் நாளும் பரமேட்டிதன் பாதமேச நாடும் பனியத்தனியும் பிணி ஏதம் சாரா என கேலினியன் குறை ஏதனாவிரும்பும் திருக்கண்ணபுரத்தாதியானை அடைந்தார் கல்லல் இல்லையே இல்லை அல்லல் என கேலினியன் குறை அல்லி மாசரமரும் திருமார்பினோ திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே பாடுசாரா வினை பற்ற வேண்டுவீர் மாடநீடு குருகூர் சடகோ பாடலான தமிழ் ஆயிரத்து பத்தாடியாடி பணிமின் அவன் தாள்களே பாடுசாரா வினபற்ற வேண்டு வீர் மாடநீடு குருகூர் சடகோ பாடலான தமிழ் ஆயிரத் ஆயிரத்து பத்தம்பாடியாடி பணிமின் அவந்தாள்களே